வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அனுத்தனா உங்கள் உங்களுக்கு இருக்கின்ற எப்படிப்பட்ட வேலையிலும் பேசாதீர்கள் ஆம் உங்கள் சிநேகிதர்களோடாயினும் உங்களுக்கு இருக்கின்ற ஏழ்மையை நீங்கள் எப்படிப்பட்ட வேலையிலும் பேசாதீர்கள் என்கிறார் அவ்வையா நன்றி வணக்கம்